உலக தமிழர்களின் செவிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழக செய்திகள் இந்திய செய்திகள் உலக செய்திகள் வணிகச் செய்திகள் விளையாட்டு செய்திகள் சினிமா செய்திகள் என அனைத்து செய்திகளையும் தரமாய் தொகுத்து வாட்ஸ்அப் வழியை வழங்கிக் கொண்டிருக்கிறது நச்சினையின் செய்தி சேவை வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி செய்தி சேவை ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களும் தொடர்ந்து கற்க வேண்டும் பணம் சம்பாதிப்பதை மட்டும் குறிக்கோளாக கொள்ளக்கூடாது இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா தெரிவித்துள்ளார் தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் மத வெறுப்பை தூண்டியதாக வழக்குகளை எதிர்கொண்டுள்ள சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய போதகர் ஜாகித் நாயக் நாடு கடத்த முடியாது என்று மலேசிய பிரதமர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் டி கல்லுப்பட்டி கைலாசநாதர் கோயில் பூசாரி நாகுமுத்து தற்கொலை வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞரை மாற்றக்கோரிய கோயில் பராமரிப்பு குழு உறுப்பினர் லோகுவின் மனு மீதான விசாரணையில் திண்டுக்கல் ஆற்றிய பெரியகுளம் டிஎஸ்பி தென்கரை காவல் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்குவதில் தலைமை நீதிபதிக்கே அதிகபட்ச அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அரசியல் சாசன பிரிவு உறுதி செய்யும் பேச்சுரிமை கருத்துரிமை போன்றவற்றின் மீது பேரிடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு அமைந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள மகேந்திர சிட்டி பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது நில அதிர்வை உணர்ந்ததும் அங்குள்ள அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் வெளியே வந்து சாலைகளில் குவிந்தனர் தரமற்ற செங்கற்களால் கட்டப்படும் அரசு அலுவலகம் போராட்டத்தில் இறங்க கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளது டிப்ளமோ மற்றும் பி எஸ் சி படித்த மாணவர்கள் தமிழக பொறியியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி கல்வியாண்டில் நேரடி இரண்டாம் ஆண்டு சேர்க்கைக்கு காரைக்குடி அழகப்ப பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்று மாநில அளவிலான கலந்தாய்வு ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கான மத்திய அரசிதழ் அறிவிப்பை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக மொழிபோர்த்தியாகி அரங்கநாதனின் பேட்டி நீ தேர்வு பயில பயிற்சி செலவு முழுவதையும் ஸ்டாலின் ஏற்றுள்ளார் நெல்லின் குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாயாக உயர்த்த வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் அனைத்து பாடங்களையும் அவரவர் தாய்மொழியில் கற்கும் நிலை வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கோஹைன் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார் அவரிடம் போதை மருந்து தடுப்பு பரிசோதனை நடத்தினால் அதில் தோல்வி அடைந்து விடுவார் என்று பாஜக மூத்த தலைவரும் எம்பியுமான சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் இந்திய செய்திகள் கேரளாவில் திருநங்கைகளுக்கு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது மராட்டிய மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது மாநில தலைநகரமான மும்பை வெள்ளத்தில் மிதக்கிறது மும்பை மதுரை இடையிலான விரைவு ரயிலின் முன்பதிவு பெட்டி மகாராஷ்டிரா மாநிலம் கந்தலா ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகின்ற பத்தாம் தேதி ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுகிறது இதையொட்டி ஆறு மணி நேர தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது இந்தியாவும் பூடானும் தூதரக ரீதியான நட்புறவு கொண்டு இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ஜூலை ஐந்தாம் தேதி முதல் மூன்று நாள் சுற்று பயணமாக வருகை தந்துள்ளார் ஒடிசா மாநில ஆளுநர் கணேஷ் லால் கடந்த மாதம் விமானத்தில் பயணம் மேற்கொண்டதில் ரூபாய் நாற்பத்தி லட்சம் செலவு செய்யப்பட்டு காரணம் கேட்டு மாநில அரசின் பொது நிர்வாகத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விஜய் மலையாவின் இந்திய ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பாரத ஸ்டேட் வங்கி ஏலத்தில் விட்டுள்ளது வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்களை நேரடியாக சப்ளை செய்யும் புதிய திட்டத்திற்கு தில்லி மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் வழக்குகளை நீதிபதிகளுக்கு பிரித்து வழங்கும் பணியை தலைமை நீதிபதி மேற்கொண்டு வருகிறார் இந்த நடைமுறையை எதிர்த்து முன்னாள் சட்ட மந்திரி சாந்தி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் அனைத்து அதிகாரமும் தலைமை நீதிபதி கே கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவில் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்கி என மத்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ளது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு விமானம் மூலம் புதுச்சேரி வந்தடைந்துள்ளார் புதுச்சேரி வந்த துணை ஜனாதிபதிக்கு முதல்வர் நாராயணசாமி ஆளுநர் கிரண்பேடி வரவேற்பு அளித்துள்ளனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் கைலாஷ் மானசிரைக்கு புனித யாத்திரை சென்றவர்கள் மேலும் ஆயிரம் பேர் மீட்பு விமானங்களுக்காக காத்துக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரயில் பயணங்களின் போது டிக்கெட் பரிசோதகரிடம் அசல் ஆதார் அல்லது வாகன ஓட்டுநர் உரிமத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தி அரசின் டிஜி லாக்கர் மொபைல் செயலின் மூலம் ஆவணங்களை காட்டினாலே போதுமானது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய அதிபர் முன் ஜெயின் நாள் பயணமாக இந்தியா வர இருக்கிறார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து கோடி வரி விதித்ததன் மூலம் சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது சுரங்கப்பாதையில் நச்சு அமலத்தை செலுத்திய ஜப்பான் சாமியார் உள்பட ஏழு பேருக்கு மரண தண்டனை பாகிஸ்தானில் வருகின்ற இருபத்தி தேதி பாராளுமன்றம் மற்றும் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது ரஷ்யாவின் கிழக்கு முனையில் அமைந்துள்ளது இந்த தீபகற்பத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது தீபகற்பம் மையம் கொண்டிருந்ததாகவும் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தாம் லுவாங் குகைக்குள் சிக்கிய பனிரண்டு சிறுவர்கள் மற்றும் அவர்களின் கால்பந்து பயிற்சியாளர் ஒன்பது நாட்கள்ண்டுகான் அப்டாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் என்று லாகூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வணிகச் செய்திகள் கேரள மாநிலத்தில் நகை மற்றும் துணி கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யும் வகையில் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது பருத்தி வர்த்தகம் சர்வதேச மயமான நிலையில் கடந்த எட்டு மாதங்களில் 25 ஐந்து சதவீதத்திற்கு மேல் பஞ்சு விலை உயர்ந்துள்ளது வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிவேக இணைய சேவை அளிக்கும் நோக்கில் கம்பி வழி பிராட்பேண்ட் சேவை அறிமுகப்படுத்த உள்ளதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் பலகாரங்களையும் சமையல் பாத்திரங்களையும் விற்பனை செய்து வருகிறது திருநெல்வேலி அல்வாவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் குருக்கத்தி இனிப்பு சீடையும் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாண்டன் தொடர் ஜாகில் நடைபெற்று வருகிறது பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான பி வி சிந்து சீனாவின் ஹி பிங் ஜியாவேவை எதிர்கொண்டார் இதில் பி வி சிந்து பதினான்கு புள்ளி இருபத்தி ஒன்று பதினைந்து புள்ளி இருபத்தி ஒன்று நேசட் கணக்கில் தோல்வியடைந்து தொடரில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினார் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஜிம்பாவே அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் ஜிம்பாவேவில் நடைபெற்று வருகிறது தென்கொரியாவில் நடந்த ஆசிய ஜூனியர் படகு வழித்தள் சாம்பியன்ஷிப் இந்திய பெண்கள் அணி தங்கப்பதக்கம் வென்றது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணிகள் மோத உள்ளன இந்தோனேஷியா போட்டியில் காலிறுதியில் விளையாட இந்திய வீராங்கனை பிவி சிந்து வீரர் எச் எஸ் ரணாய் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் திரைச்செய்திகள் பழம்பெரும் நடிகரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான என் டி பயோபிக் படத்தில் சாவித்ரி விடத்தில் நடிகை கித்தி சுரேஷ் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இயக்குநர் ரோஷன் நிவின் பாலி தற்பொழுது நடித்து வரும் படம் காயங்குளம் கதாநாயகியாக நடிக்கிறார் இயக்குனர் பாலா இயக்கும் வர்மா படத்தில் நாயகியாக நடிக்க நடிகை மேகா ஒப்பந்தமாகியுள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவோ அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்